சச்சிதானந்த விஷோத்பத்தியாபிநாசா ஸ்ரீ கிருஷ்ணா நுச்சி சம்முகமாசீனாதிசோ கட்சிம் ஆவிர்ஹோத்திரர் தொடர்ந்து உபதேசம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அதை நாம் ஸ்ரத்தாபக்தியோடு படித்து கொண்டிருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் விளக்கி சொல்கிறார் சுச்சிகி சுச்சிகின்னா சுத்தம் பண்ணிக்கொண்டு நன்றாக மல ஜலங்களை எல்லாம் கழித்து சாஸ்திரோக்தமாக அதுக்கு பிறகு தந்தசுத்தி எல்லாம் பண்ணிக்கொண்டு ஸ்நானம் பண்ணிக்கொண்டு உடம்பில் இருக்கிற மலாபகர்ஷனம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குண ஆதானம் திலக்கதாரணம் புன்ற தாரணங்களெல்லாம் தரித்து கொண்டு இதெல்லாம் தான் சுச்சிகிங்கிறதுக்கு அர்த்தம் நல்ல வஸ்திரத்தை சுத்தமான வஸ்திரத்தை நல்லா தோச்சு வளர்த்தின வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு பிரசன்னமாக இருக்கணும் அந்த சுவாமிக்கு முன்னால் அமர்ந்து கொள்ளணும் சம்முகம் ஆசீனஹா அந்த தேவதா மூர்த்திக்கு முன்னால் அமர்ந்து கொள்வது சம்முகம் அப்படி உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணணும்னா பிராணாயாமத்தை பண்ணணும் பிராணசம்யமனாதிபிகி ஆதிபிகின்னு பிராணாயாமம் பண்ணுறது அதாவது குருவந்தனம் பண்ணுறது விக்னேஸ்வர தியானம் பண்ணுறது இது மாதிரி பூர்வ கர்ம ஆச்சமனங்களை முதல்ல பண்ணிக்கிறது எப்படியெல்லாம் நம்ம பூஜைகள்லாம் பெரும்பாலும் தெரிந்தவர்களுக்கெல்லாம் அது சுலபமாக புரியும் ஏற்கனவே இந்த சம்ஸ்காரங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் ஆகவே ஆச்சமனாதி காரியங்களை எல்லாம் பண்ணிக்கொண்டு பிண்டம் விசோத்திய பிண்டம்னால் இந்த ஸ்தூல சரீரத்தை இதுக்குள்ளே இருக்கிற லிங்க சரீரத்தை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிக்கிறது அதாவது மந்திர சுத்தி முதல்ல மண்ணுனால் ஜலத்தினால உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறது அப்புறம் வஸ்திர இதெல்லாம் சொல்லிவிட்டோம் அப்புறம் இது மந்திரபூர்வகமாக சரீரத்தை நன்றாக பிராணாயாமாதிகளால் சுத்தம் பண்ணிக்கிறது குறிப்பாக மனசை நன்றாக பிரசன்னமாக வச்சுக்கிறது ஏகாகிரதையோடு வச்சுக்கிறது அதுக்காக சோதனம் பண்ணி பிண்ட சோதனம்னு சொன்னா இந்த சரீரத்தை பரிபூர்ணமா சுத்தியம் பண்ணிக்கிறது மந்திரங்களால அப்படின்னு சந்நாச கிருத்த ரக்ஷா இந்த ஷரீரத்தை சுத்தி ரக்ஷ பண்ணிக்கணும் அதுக்கு அங்கநாசம் கரநியாசம்னு பேர் அந்த திக்பந்தகான்லாம் பேரு ஜுவலா மாலா பரிவர்த்தகான்லாம் சொல்றோம் நியாசங்கள்ல சம்நியாசா சம்நாச நன்றாக சரீரத்தில் அங்கநியாச கரநாசங்களையெல்லாம் நன்றாக செய்து கொண்டு இந்த உடம்பை நன்னாக ரக்ஷ பண்ணி கொண்டு பூஜைக்கு தயாராக ஹரிம் அர்ச்சையேத் ஹரியை நன்றாக பூஜை பண்ண வேண்டும் என்று இங்கே பூஜா நியமங்களை சொல்கிறார் சுத்தமாக இருக்கணும் பகவானுக்கு முன்னால் உட்காரணம் ஆச்சமனம் முதலான விஷயங்களை சொல்லிருக்கிறதுக்காக தான் அவர் பிராணசம்யமனாதிபி பிண்டம் விசோத்திய சந்நியாசகிருத ரக்ஷஹாசன்னு ரொம்ப அழகா சொல்ற ஆர் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் மகாஸ்வாமிகளின் அருப்புரலில்